அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயில விருப்பு வெறுப்பற்ற இறைவனை விருப்பு வெறுப்புகளைக் குறைப்பதன் மூலம் நாம் வழிபடுவோமே ஆனால் அவ்வாறு விருப்பு வெறுப்புகள் குறைகின்ற காரணத்தினால் நம்முடைய உள்ளத்தில் துன்ப நுகர்ச்சி என்பது ஒருபொழுதும் இருக்காது துன்பத்தை வேடிக்கை பார்ப்போம் பிறர் நினைப்பார்கள் நாம் துன்பப்படுகிறோம் என்று ஆனால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய மனப்பக்குவம் தெளிந்த அறிவும் துன்பத்தை பொருட்டாக மதிக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்துவோம் துன்பம் நமக்கு பாதிக்கிறது இல்லைங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா நம்முடைய ரொட்டீன் தினசரி நடைமுறை எந்த காரணத்தை கொண்டும் பாதிக்காது எனக்கு இன்றைக்கி மூடு சரியில்லை நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி சொல்கிறோம்னா நமக்கு விருப்ப வெறுப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆகவே விருப்ப வெறுப்பை வெற்றி கொண்டவர்களுக்கு இந்த மூட் அவுட்டாக இருக்கிறது போர் அடிக்கிறது அப்படிங்கிற வார்த்தை அவர்கள் அகராதியில் இருக்காது ஏன்னா அவர்களுக்கு எப்பொழுதும் எப்படி தங்களை என்கேஜ் பண்ணிக்கணும் வச்சுக்கணும்னு தெரியும் அப்படியே பிரம பிடித்த மாதிரி பொழுது போகாத மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நம்ம சரியாக நம்மளை வாழ வச்சுக்கிறதுக்கு படிக்கலேன்னு அர்த்தம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளை முறையாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளவோ வழிமுறைகள் உபாயங்கள் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு லீஷர் டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னா கூட அதை கூட எப்படி உபயோகப்படுத்தணும்னு நமக்கு தெரியணும் இறைவனுடைய திருநாமங்களை ஓதலாம் ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த மனது போகும் அதனால்தான் நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாவது புண்ணியம் இந்த நல்ல விஷயத்தில் மனசு போகட்டும்ங்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு அது புரியறதில்லை இதில் இன்னும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறார்கள் ஆனால் இறைவனுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் சிறிதளவாவது நம்பிக்கை வைத்து இதை கடைப்பிடித்தால் நிச்சயம் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னமேயே அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்னுடைய பிரார்த்தனை அதுவேதான் இறைவா எல்லோரும் இந்த இறை இன்பத்தை சிறிதளவாவது நுகரட்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு உலக இன்பங்களிலே இருக்கிற நாட்டம் குறையும் இந்த இன்பத்தை நாடி அந்த இன்பத்தை அவர்கள் துறப்பார்கள் பெரிய இன்பத்தை நாடி சிறிய இன்பத்தை துறந்து பெரிய இன்பத்தின் பெயர் பெரிய இன்பத்தை அனுபவிப்பதனால் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் அவர்களுக்கு வரும் அவர்களை யாரும் துன்பப்படுத்த முடியாது ஏனென்றால் அவர்கள் இறைவனோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களை ஒருவரும் துன்பப்படுத்த முடியாது அவர்கள் துன்பப்படுவது போல தெரியுமானால் அவர்கள் இன்னும் பக்குவப்பட வேண்டியவர்கள் என்றே நாம் தெரிந்து வேண்டும் ஆகவே இந்த திருக்குறள் விருப்பு வெறுப்பற்ற இறைவனை விருப்பு வெறுப்புகளை குறைப்பதன் மூலம் வழிபட்டு எப்பொழுதும் துன்பமில்லாத ஒரு மனநிலையை அடைவதை பயனாக சொல்லி இருக்கிறது வேண்டுதல் வேண்டாமை இலான் விருப்பு வெறுப்புகளை குறைப்பதே வழிபாடு யாண்டும் இடும்பை இல இந்த மூன்று வரிகளையும் நாம் நன்றாக மனதிலே வைத்துக் கொள்வோம் விருப்பு வெறுப்பற்ற இறைவன் நம்முடைய உள்ளத்திலே விருப்பு வெறுப்புகளை குறைத்து துன்பங்களையும் குறைத்து இன்பத்தை உணரச் செய்வான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு எோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் என்ற எண்ணிற்கு